ஒரு முறை நபி அலி அவர்கள் ஏதேனும் ஒன்றிற்கு ஒருவர் பொறுப்பேற்று அவர்களிடம் அவர் கடுமையாக நடந்து கொண்டால் அவரிடம் நீயும் கடுமையாக நடந்து கொள்வாயாக என் சமுதாயத்தின் காரியங்களில் ஏதேனும் ஒன்றிற்கு ஒருவர் பொறுப்பேற்று அவர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டால் நீயும் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்வாயாக என்று பிரார்த்திக்கும் போது கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று